அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கின்ற தலைப்பிலே இதுவரை அறிவுடைமை அதிகாரத்தையும் பேதமை அதிகாரத்தையும் புல்லறிவாண்மை அதிகாரத்தையும் கல்வி அதிகாரத்தையும் விளக்கியிருக்கிறேன் கல்வி அதிகாரத்துல நாம படித்ததெல்லாம் நினைவு கூறலாம் கற்க வேண்டும் கட்டாயம் ஒருவன் கற்க வேண்டும் கற்க வேண்டிய நூல்களைத்தான் கற்க வேண்டும் அதை தெளிவாக கற்க வேண்டும் அதனுடைய பயனை உணர வேண்டும் என்பதற்காக அதை கடைபிடிக்க வேண்டும் இலக்கணம் இலக்கியம் தர்க்கசாஸ்திரம் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை உயிரோட்டமுள்ள வாழ்க்கையாக்கும் இந்த கல்வி இருந்தால்தான் நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய கண்களுக்கு உண்மையான பயன் இந்த கல்வி என்பது அறிவாளிகளை கண்டு மகிழச் செய்யக்கூடியது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியது எப்படியாக இருந்தாலும் இந்த கல்வி பெறுவதில் நமக்கு முயற்சி வேண்டும் வறுமையோடு இருக்கிறவன் எப்படி செல்வம் இருக்கின்றவனிடம் சென்று செல்வத்தை பெறுகிறானோ அப்படி எப்படியாவது கர்க்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொன்ன மாதிரி கற்க வேண்டும் எவ்வளவு தூரம் கற்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அறிவு ஊரும் மறக்காமல் இருக்கும் கல்வியை பெறுபவனுக்கு எல்லா நாடும் எல்லா ஊரும் எல்லா மக்களும் அவனுடைய உறவினர்களாகவும் இடங்களாகவும் ஆகின்றன ஒரு பிறவியில் நாம் படிக்கக்கூடிய கல்வியானது வரக்கூடிய பிறவிகளிலெல்லாம் உயிருக்கு துணை செய்யக்கூடியது இந்த கல்வி வழங்குவவருக்கும் இன்பம் தருகிறது பெறுகிறவர்களுக்கும் இன்பம் தருகிறது ஆகவே கல்வியாளர்கள் இடைவிடாது கற்றுக்கொண்டே இருக்க ஆசைப்படுவார்கள் யாருக்கும் கெடுதல் செய்யாமல் அழியாமல் சிறந்த செல்வமாக விளங்குவது கல்வி ஒன்றுதான் இவை தான் இந்த அதிகாரத்தினுடைய கருத்துக்கள் கல்வரோ வலிமையான ஜனங்களோ அரசரோ உறவினர்களோ யாரும் இதை பறிக்க முடியாது பொருட்செல்வம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த பொருட்செல்வத்தை பங்கு போட்டுக்கிறதுக்கு பங்காளிகள் இருப்பார்கள் உறவினர்கள் அவர்களெல்லாம் இருப்பார்கள் கல்வர் திருடர்கள் வந்து திருடிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்சன் வலிமையான ஊருக்குள்ளே ஒருத்தன் தானே ரவுடிசம் அவங்க ஏதாவது பண்ணி கூட எடுத்துகிட்டு போக முடியும் அரசாங்கம் வந்து பறிக்க முடியும் ரைடு பண்ணி பறிக்கிறதுலாம் சொல்கிறோம் இல்லையா சோதனையிட்டு பறிக்கிறது இதெல்லாம் பண்ண முடியும் ஆனால் ஒருவனுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கல்வி நல்ல நூல்களையெல்லாம் கற்றிருந்தானே ஆனால் அந்த கல்வியை பங்காளிகளோ உறவினர்களோ வலியவர்களோ யாரும் எடுக்க முடியாது அது மாத்திரமல்ல பொருட்செல்வம் எல்லாம் நமக்கு ரொம்ப சுமையாக இருக்கும் ஆனால் கல்வி செல்வம் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள சேர சேர நம்முடைய சுமைகளை எல்லாம் நீக்கும் மனதில் மனநோய் வராமல் நம்மளை காப்பாற்றும் அது நம்முடைய கல்வி அமைப்பை தான் நான் சொல்லுகிறேன் இந்த கல்வியை எத்தனை பேருக்கு வழங்கினாலும் வழங்க வழங்க இந்த கல்வி செல்வம் நல்ல வளர்ச்சி அடையுமே தவிர குறைவடையாது இத்தனை நன்மையுடையது அழியாத செல்வம் பிறவிதோறும் வரக்கூடிய செல்வம் இந்த கல்விதான் வெள்ளத்தால் அழியாது வெந்தழலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் குறையாது கொடிய தீய கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாது கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெங்கும் பொருள் தேடி உழல்வது என்னே உள்ளத்தே பொருள் இருக்க உலகெங்கும் பொருள் தேடி உழல்வது என்ன கற்ற கருத்துக்கள் உள்ளத்தில் பசுமரத்து ஆணி போல பதிந்து அது வெள்ளத்தினால அழியாது அழியாது வெண்தொழலால் நெருப்பால் வேகாது அரசரோ திருடரோ அதை எடுத்துக்க முடியாது இப்படி அழிவில்லாத கல்வி அப்படிங்கிற பெருமையுடைய செல்வம் இருக்கும்போது போது ஜனங்களெல்லாம் உலகத்தில் இருக்கிற மக்களெல்லாம் அழியற செல்வங்களை தேடி ஏன் தான் அழையிறார்களோ விவேக சிந்தாமணிங்கிற ஒரு நூலில் அற்புதமான இந்த ஒரு பாடல் இருக்கிறது அதுவும் இங்கே சிந்திக்க தகுந்தது கல்வி நம்மளை சிறப்புடையவர்களாக ஆக்கக்கூடியது ஆக அறிவுடைமை பேதைமை புல்லறிவாண்மை ஆகிய அதிகாரங்களை கற்ற நாம் இந்த கல்வி அதிகாரத்தையும் கற்று நிறைவு செய்திருக்கிறோம் ஆகவே இந்த குரட்பாக்களை அறிவு என்கிற பகுதியிலே தான் நான் சேர்த்திருக்கிறேன் இன்னும் சில பகுதிகள் வரப்போகின்றன இனி கல்லாமை அதிகாரம் வருகிறது கற்காமல் இருப்பதனுடைய கெடுதலை சொல்லப் போகிறார் இப்படி உடன்பாட்டு முறையிலும் எதிர் முறையிலும் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை வள்ளுவ பெருமான் அருளை செய்திருக்கிறார் இந்த கல்வியெல்லாம் இந்த காலத்து கல்வி அல்ல அந்த காலத்து சமூகத்தினுடைய நன்மையை முன்னிட்டு கல்வி அமைப்பு என்பதை நாம் நினைவில் கொண்டு எதை கற்க வேண்டுமோ அதை கற்போம் கசடர கற்போம் அதன் வழி நடந்து கல்வியின் பயனை நாமும் பெற்று சமூகத்திற்கும் வழங்கி நாம் பேரின்பம் அடைவோம்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 11196 டபுள் ஒன் நைன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்